காலனை காந்து நட்டி தூக்கிடிங்களா இப்படி எல்லாம் செய்தவங்க வேண்டியவங்க ரொம்ப சுமே அது எப்படியா பண்ணு அதனால எனக்கு அப்படிதான் இருக்கும் ஆட்சியெல்லாம் போயிட்டு வந்தவருக்கு சிவார்ச்சனை இப்படி சிவாச்சனை அதனால நான் ரொம்ப உங்களுக்கு வேண்டாதவங்க அதனால சரி யான் மிக உங்களுக்கு தானால் என் செய்வீர் போதாதென்றார் ஆவதே செய்தீர் அல்ல நல்ல காரியம் தான் செஞ்சீங்க போங்க இன்றியன் அடிமை நீர் வேண்டா விட்டால் சரி இது வரைக்கும் சுந்தரா சுந்தரான்னு சொன்னீங்க இனிமே சுந்தரா சுந்தரான்னு சொல்ல மாட்டீங்க உங்க எனக்கு எனக்கு உங்களுக்கு வேண்டியது இல்லை பாவியன் தன்னையன்று வழியாட்கொண்ட பத்ரியன் சரி இப்படி எல்லாம் நீங்க ஆட்காமுதான் நான் அந்த இதுல கல்யாணம் ஆச்சல் எங்களுக்கு எங்க மனவந்தபுத்தூர்ல ஆச்சு இல்ல அப்பா ஆன போதே தடுத்தால் கொள்ள விட்டா இன்னைக்கு மாமனார்களுக்கு படிய போனோம்னா மாமனார் தான் என்ன அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வாலைக்கு போனோம்னா அப்பா என்ன வீடு கட்டணம் என்ன உங்க அப்பா இவனுக்கு இது வேண்டியதே இல்லைன்னு இப்படி சொல்ற முண்டங்களுக்கு இப்படி வேண்டியதே இல்லை நீ யார் அது மாதிரி இது மாதிரி அப்ப இருந்த போது அந்த சாப முன்னாள் தக்ககு பாட்டு அப்படி அருமையான பாட்டுகத்துல அப்படி ஒரு அருமையான பாட்டு எனவே இப்படி எல்லாம் ஆபதே இந்தியன் அடிமை வேண்டாவிட்டால் பாவியன் தன் யாண்டு வழியாட் கொண்ட பற்றியன் அன்னைக்கு எப்ப நான் திருக்கையில இருந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துட்டு இங்க திருமணம் நிகழ்ச்சி அடைந்து ஆட்சி இன்னும் ஒரு நிமிஷம் வரலன்னு சொன்னா ஆஹ் கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படி ஆயிருக்கும் அந்த நேரத்துல வந்து குறுக்கிட்டு செஞ்சீங்களா உண்மையாவே இருப்பாரு என் அடிவும் கண்டீர் நான் எப்படி வர்றேன் கேந்தீங்க நுடங்கடி அவள் பால் என்று மே விதல் செய்யறாகில் கெடும் உயிர் என்று வீழ்ந்தார் எனக்கு தெரியாது நான் மீண்டும் பறவையாரோட இந்த திருவாரூர்ல வாழணும் இல்லை எங்க அதனால நீ ஒண்ணு எனக்கு அந்த தீர்த்து வச்சு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாரு ஏன் வேணாம் இது எங்கெல்லாம் கிடைச்சது உனக்கு கொண்டு போய் வருதா வேணாம் இதுமே அதெல்லாம் வேணாம் ஆஹ் அப்படி பற்றி விடும் உயிர் என்று வீழ்ந்தார் நம்பிதான் அதனை கண்டு தரியாது இப்படி ஒரு ஆன்மா இது மாதிரி ஒரு ஒரே சேர்ந்து எண்பத்தி நான்கு நான்கு நூறாயிரம் ஆன்மாவில் இந்த மாதிரி ஆன்மா பார்த்து இருந்தது சிவபெருமான் நானே கைலாயம் பூரம் தஞ்சாவூர் இருக்கா என்று போயிடுவார் அவரால் அதனை கண்டு தரியாது கலந்து வந்த நம்பியை நோக்கி அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க நாம் இன்னும் அவள் போய் அக்கொம்பினை இப்போதே நீ குருகுமா கூறுகின்றோம் என்ன கலங்குறியார் அது முதல் தரமே முடிச்சுடுறது ஆமா என்னன்னு கேட்ட இவர் இம்மாதிரி ஒரு பெண்ணினை துறந்தும் அதன்படியாக சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இங்க இருக்கு அதை அழிக்க முடியுமா அதுக்காக இதெல்லாம் காட்டி அந்த அழிந்ததுனால இப்ப மீண்டும் அருளும் கொடுப்பார் வேண்டாம் வினையலாம் விளைக்க இல்ல இந்த வினைகளை எல்லாம் அந்த நேரத்தை கொடுத்து அதுதான் திருவள்ளுவர் வினையலாம் விளைக்க வகுத்தான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தோத்தார் பகுத்தான் யார்தான் என்ன எழுதுறானா அதுதான் அரிசியல் தெரியல சுண்டை காப்பங்கள்லாம் என்ன தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இறைவன் தான் பகுத்த வகையல்லால் கோடி கோத்தார்க்கும் இருக்கு இன்னவினை நம்ம அறியாமல் இன்னவினை இன்னதளத்து இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்னமடி பின்ன மர கூட்டம் முடியான இந்தந்த இந்த நன்மையை இந்த நேரத்திலே இப்படி அனுபவிக்கணும் என்றும் இந்த ஆன்மா அது செய்த தீவனையை இந்த நேரத்தில் இந்த வகையில் அணிவிக்க வேண்டும் என்றும் பின்னமர கூட்டும் அவன் தான் இந்த பகுத்தான்கிறது சொல்லணும்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த இந்த வரியே போடணும் முறையான சொந்தவா பகுத்தான் எதனை இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்னபடி பின்னமர கூட்டும் அதான் இலக்கியத்துக்கு இலக்கியமே கூட நீ நானும் வர வேணும் இது தவிர வேற எடுத்துனா கொஞ்சம் குப்பை பண்ணுங்க எழுத மாட்டான் ஏன் இதெல்லாம் வச்சீங்கன்னா சமயத்தை கருதணும் அவர் தான் சமயவாதியா அல்லவே சகாரா பாலைவனமாச்ச அவர் ஆஹ் பாலைவனமாக்கி இருக்குமே அவரை ஒரா போல அதனால எனவே நானே போய் சொல்கிறோம் வெப்புறு வினையெலாம் அந்த வினையெல்லாம் விளைக்க வல்லார் அரைமணிதான் யார் இவர் சித்தாந்த கருத்துக்களையும் மதுரவாய் நயங்கள் நமுதம் நல்க நாவலூர் மன்னர்தாம் முயங்கிய கலக்கம் நீங்கி உம்மடி தொழும்பனே பயங்கெடுத்து இவ்வாறென்றோ பணி கொள்வது என்று போற்ற அப்ப நான் பயந்துட்டேன் சாமி நீங்க தான் அந்த பயத்தை எல்லாம் நீக்கிறீங்க அச்சம் ஆட்கொண்டான் அகனகவி மணிவாசகர் இந்த அச்சத்தையும் கொடுத்து நீங்க நீக்கினீங்க என்று சொல்ல அன்பர் மேற்கருகூற ஆண்டவர் மீண்டும் செல்ல பின்பு சென்று பேதுரஓடு மீண்டார் கொஞ்ச நேரம் அவரோட வந்து உரைமையில் சேவி தேக பொன்புடி சடையார் மாதர் புனித மாறிகிர் சென்றார் நேர பறவையார் மாணிகி போனார் மதினுதல் பறவையார் தான் மறையவர் போன பின்பு முதிர்மறை முனியாய் வந்தார் அவளுடைய முதல்வராகும் அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சி கெத்தேன் எதிர்மொழி எம்பிரான் முன் என் மறுத்தேன் என்பார் இதற்குள்ள என்ன பண்ணிருக்காரு பறவையாருக்கு அவருக்கு தூக்கம் இல்லை என்ன வந்தது சிவாச்சாரியாருன்னாரு சிவாச்சாரியார விட அவரு ஒரு சிவப்பு இது ஒரு சிவப்பு பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீன் மின்வண்ணம் எவ்வண்ணும் அவ்வண்ணம் வீழ்ச்சையில் சடையை முடிஞ்சுட்டு வந்திருக்குங்களா இப்ப சிவாச்சாரியாரா ஒரு கால் பெருமானவே இருப்பாரோ ஏன்னா நெல்லு எல்லாம் வாங்கினா ஏன் நெல் வந்து இல்லை பகுனி ஊத்தி இல்லைன்னு சொன்ன உடனே நெல்லவர் தரையினாரு தரையன்னு சொன்ன பண்ணுச்சுட்டாரு பாத்தா அந்த காலத்துல லாரி எல்லாம் கிடையாது வண்டி மாடு வச்சு என்னைக்கு எடுத்துட்டு வர்றது என்னைக்கு பார்த்தேன் நேராக போனார் சுவாமி நெல் கொடுத்தது ரொம்ப நல்லது ஆனா இங்க கொடுத்துட்டு இங்க இருந்து இருபத்தஞ்சு மூணு மைல் முப்பது மைல் திருவாரூர்கெருமான் இவை அட்டித்தர பணியே எல்லாம் இந்த ஆற்றுல ஆள் வரவு செலவுலாம் எனக்கு பண்ண தெரியுமா நான் சிவாச்சாரியா இருக்குள்ள ஏச்சு விடுவான் அப்பவே ஏவான் அதனால ஏவோம் அதனால நீங்க அவ்விடத்துல இங்க கொடுத்தது அப்படியே திருவாரூர்ல முன்னாடி அதே போல திருமதி குண்டத்துல பொன் பெற்ற பிறகு ஆற்றலை அவங்க போட்டு அங்க போய் எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் எடுத்தவர் இப்படியெல்லாம் எடுத்தவர் அதனாலே ஒரு கால் பெருமான் இந்த குருக்குழு வேடமா வந்திருந்தாரோ என்று அந்த அம்மாளுக்கு அந்த உணர்வு எல்லாம் அப்படி அப்படி மாத்தி அந்த பெண்டுக்கு என்னன்னு கேட்டா ஒரு பெருமானாக இருக்குமோ என்ற நினைப்பு வரும்படியான அமைப்புலாம் என்று அண்டநாதம் அச்சிப்பார் கோலம் கொண்டணிந்தவரை ஆண் உட்கொண்டிலேன் பாவியேன் என்று ஒன்று வாயிலே பார்த்து உடையரோடு அழியும் போதில் அந்த பெருமான திண்டுக்கல் போட்டு போட்டவங்க ஊற்ற எடுத்து கொண்டு போட்டுட்டு கதவை முக்கால் அடிச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு தினம் வருவார் அப்படிப்பட்டவர் பெருமானது தோழர் அதனால வருவார் வந்தது எண்டி பூர்ணமோச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எதிரமை பணி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் அப்படி சொல்லுங்களேன் அப்படியே நினைச்சிட்டு இருக்க பாருங்க அந்த சூழ்நிலையை அந்த ஆன்மாவுக்கு உண்டாக்கி ஏன் எப்படி எல்லாம் ஜீவன் பாருமே செய்துட்டு இவர் போராடுப்போம் போனா வேறியொரு கொண்டை வேணி விமலரும் தாமாம் தன்மை அறிவுறு கோலத்தோடும் உண்மையாகி முன்ன வந்து சிவாச்சாரிய பெருமானாகவே போனாராம் அறிவுறு கோலத்தோடும் அளவில் சரி குரு தேவர் யோக முனிவர்கள் சூழ்ந்து செல்ல மறுவில் சீர் பறவையார் தாம் மாளிகை பூந்தார் அந்த அந்த சிவக்கோலத்தோடு சிவனாகவே வந்தாராம் பாரிடத்தலைவர் முன்னாம் பல்கனநாதர் தேவர் நேர்குரு முனிவர் சித்தர் இயக்கரில் நினைதலாலே பேரொருளாலே எய்த பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர் கைலை வெள்ளி திருமலை போன்றதென்றே முன்பு பாருங்க முன்பு போன போது திருவீதியே சிவலோகம் ஆயிடுச்சுங்க இந்த வீடே சிவலோகம் ஆகி போயிருந்த ஏன் எல்லாரும் வந்து அரணும் பின்ன தெரு அவாறாயிட்டு இப்பொழுது வீடே அவாறாயிட்டான் கைலையாக ஆயிட்டு போதில் அகில அலோகத்துள்ளாரும் எய்தியே தெரிந்து சூட எதிர்கொண்ட பறவையார்தான் மெய்யுடன் அடுக்கத்தோடு மிக்கடு மகிழ்ச்சி பொங்க செய்ய தாளினை முன் சேர விரைவினால் சென்று விழுந்தார் ஐயா வடியடியும் நோக்கிட விழுந்து மணங்கின அரிய ஏற்கறியார்தும் ஆயிலை யாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளமும் உண்பால் வந்தோம் பாருங்க உரிமையால் ஊரன் ஏவன்னு கேட்டுக்கொள்ளலாம் ஏவன் பேசணும் அப்படிதான் இதாக இருந்தாரு மீளமும் உண்பால் வந்தோம் முருகடற் இன்னும் முன்பு போல் மறாதே நின்பால் வருந்து வரப்பெற வேண்டும் என்றார் அந்த சொன்ன கொஞ்சம் கடுமையா நேர வெளிப்படையாகவே சொன்னார் பெருந்தரம் கண்ணினாரும் வருந்திய உள்ளத்தோடு மலர்கரம் குடல் மேற்கொண்டே அருந்திரு மறையோராகி அணிந்தீர் முன் அடியே செய்த இருந்தவ பயனாம் என்ன செய்ய நீரோ என்பார் எனவே நீங்க தான் சுவாமி முன்னீங்க அந்த குளத்தை எனக்கு காட்டாம இப்படி கேட்டீங்க அதனால் துளி கண்ணீர் வார தொழுது விண்ணப்பம் செய்வார் ஒளிபடர் செய்யபாதம் வருந்த ஓர் இரவு மாறாது அழிவரும் அன்பற்காக அங்கொடி இங்கு உடல் வீராயி நடந்து போலயும் அலைஞ்சிட்டீங்களே எளிவரும் என் செய்கிறேன் இதையாதென்றார் ரொம்ப எனக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறீங்க மங்கை நின் தன்மை கேட்கும் நன்மையே பொழிந்தா என்று மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக நீங்கள் வாழ் முதலினாரும் சென்று பின் இறைஞ்சி மீண்டார் எங்களை ஆளும் நம்பி நூதர் மீண்டார் வந்தாராம் ஆதியும் மேலும் மாலையின் கருளாதார் தூதி நிலையித் தொண்டரை ஆளும் தொழில்கண்டே வீதியில் ஆடி பாடி மகிழ்ந்தே மடைகின்றார் நீ பூதியில் ஈடும் பல்கனநாத பொழ்வீரர் இப்படி செய்யும்போது பூதனநாதெல்லாம் பாரு ஒரு ஆன்மாவுக்காக நம்ம பெருமான் இப்படியெல்லாம் செய்யறாருன்னு பாருங்க பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் இப்படி எல்லாம் அன்பவர் முன்னும் பின்னும் அருங்குமுன்னு மின் இடையார்வால் அன்பரை உயிக்கும் பெருவியோரும் சென்னியில் நேடும் கங்கை தரும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மரையவனார் வால் வந்து எல்லாம் இங்க வந்தாங்களாம் வந்த உடனே எங்கே சுந்தரகிற என் அன்பரும் என்பா தனியரும் கண்ணினி தானும் உயிராரால் அவனும் சரி இரண்டாம் தினம் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படியெல்லாம் அனுப்பக் கூடாது பெருமானை ஆனா இப்பவும் எப்படிப்பட்ட ஒரு முடிவுறுதோ என்று கொஞ்சம் கவலையோடு இருந்தாராம் மண் இளமைக்கன் மண்மதன் வாலிக் கழிவார்க்கம் மண் உயிரல்கும் தம்பெருமானார் சென்றடையும் தன் சென்னு வைத்தன் சொல்லுவர் என்றே தெளியாதார் எம்பெருமான் நீர் என் உயிர்க்காவா திட செய்யும் கொம்பனையால் வாழ் என் கொடுவந்துறை என்ன அவர் சொல்றதுக்கு முன்னே என்ன முடிவோ அரியனுக்கு அப்படின்னு கேட்டாராம் கேட்டவுடன் தம்பெருமானும் தாழ்வுடல் தேட்ட தணிவித்தோம் நம்பி போய் மற்றவர் எல்லாம் கோமெல்லாம் எதிர்கொண்டு அழைப்பா ரொம்ப அருமையா இரவு நேரம் அப்படிங்களா அருமையா வடபாயசோடு ரொம்ப நாள் அவ கையில சாப்பிட்டு அதனால நீங்க போனீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிடத்துல இல்ல போட்டலாம் அப்படிங்களா நந்தி பிரானார் வந்தருள் செய்ய நலமையும் சிந்தையுள் ஆர்வம் கூறுகளே இது தெல்கின்றார் பந்தமும் வீடும் தீரள் செய்யும் படி செய்தி எந்த பிராணி இனி என்பால் இதர் என்றார் நீங்க இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை பெருமானி நீ தான் இருக்க என்றும் நண்பர்தான் நண்பு கழிவந்தார் சென்றடி நீடைபால் என்ல் வீதி விடங்க பெருமாள்தான் பொண்டிகழ்வாயிற்று கோயில் புகுந்தார் குவிவாட அவர் திருக்கோயிலுக்கு உள்ளே செல்ல இப்படி சுந்தர பெருமான் தம்பிரான் தம்பிரானார் பின் சென்று தாழ்ந்தருளும் மீழ்வார் எம்பிரான் வல்லவார் தெய்வ மகிழ்ச்சியோடும் வம்பலர் குடலால் செம்பொன் மாளிகை வாயில் நோக்கி நம்பியார் ஊரர் காதல் நயந்தெழுந்தருளும் போது சுந்தரங்கே தன் மாளிகைக்கு வருகிறார்னு பறவையாக தெரிஞ்சது உடனே முன் துயில் உணர்ந்து சூழ்ந்த பரிசனம் அருங்குமைப்பிந்திகள் புலம் பூமாறி மின்னவர் பொடிந்து வாழ்த்த மண்டல் செய் மதுரகீத சீகரம் கொண்டு வந்த தெண்டலும் எதிர்கொண்டெய்தும் சேவகம் முன்பு காட்ட நல்ல தெண்டல் அடிச்சு அப்படியே காட்டெல்லாம் வருதான் மாளிதன் கலவை சேரும் மாண்பதாந்து குங்கும் குங்குமம் முதலா உள்ள சாலுமை கலன்கள் கூட சாத்தும் அடைவர்க்கம் பாலனம் பிறவும் ஏந்தும் பரிசனம் ஒன்று செல்ல அருமையான புடவை என்ன மற்றது என்ன கருதெல்லாம் இவ்வகை இவர் வந்த எய்திய விரிப்பினோடும் மைவல நெடுங்கனாரும் ஆழ்கி அடைய மண்ணும் செய்வினை அலங்காரத்து சிறப்பணி பலவும் செய்து அந்தமாவும் வீட்டெல்லாம் அலங்காரப்படுத்தி அந்த நேரத்துல ரொம்ப நிறைகுடம் வைத்து எதிர்த்தானோம் ஒன்னே பூமலினரும் பொற்றானும் பொனிமணிக்கோவில் ஆற்றி ஏற்றிருந்தார் நேரடி போக உடனே குடத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து பெரும் அது திருவடியை வணங்கி அந்த அம்மா ஏற்றுக் கொண்டாலாம் குடலார் முன்பு வந்தொண்டர் வந்து கூட கண்டபோது உள்ளம் காதல் வெள்ளத்தின் கரை கொண்ட நான் அச்சம் கூற வணங்க அக்குடி சிலாரும் தந்தளி செங்கைப்பட்டு கொண்டு மார்கி பூண்டார் வந்தபடியே கீழே வணங்கினானா வணந்தவன் ஆனா சொல்லிட்டு இவன் அந்த கையை தூக்கி எழுதணும் இருவரும் தம்பிரானா தாம் இடை ஆடி திருவருள் கருணை வெள்ள திறச்சினை போட்டி சிந்தை மருவியை இன்ப வெள்ள தடுந்திய உணர்ச்சி வாய்ப்ப ஒருவருள் ஒருவர் மேலமையினில் உயிர் ஒன்றான இருவருமாக மன மகிழ்ச்சி இப்ப நம்ம கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுவோம் பிற்பகல்ொதில் அருகிறார் காலையில சொன்ன மாதிரி திருமுறை அந்த மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் அதுக்கு ஏதுவாக செய்கின்ற நால்வர் பெருமக்கள் அதன் வழியாக இயங்குகின்ற நம்முடைய ஒவ்வொரு முறையும் ஏற்று அன்பர்கள் இங்கே வந்து கேட்கின்ற அன்பர்கள் நம்முடைய ஓதுவா மட்டும் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் முன்னூற்று ஒன்னு எனவே இப்பொழுது கூறினால் பேச வேண்டும் என்பது போல பிரிந்திருந்த நம்முடைய பறவையாரும் சுந்தரரும் மீண்டும் உருந்து பெருமானுடைய திருவருளால் இருக்கிறார்கள் அப்படி வரைக்கும் படித்த மேற்கொண்டு ஆரணக்கமல கோயில் மேவி நீரணி வேணியாரை நிரந்தரம் பணிந்து போற்றி பாரணி விளக்கும் செஞ்சொல் பதிய மாலைகளும் சாத்தி தாரணி மணிப்பூன் தாம் மகிழ்ந்திருந்த திருவாரூர்ல ஒவ்வொரு நாளுமாக இதையில மட்டும் இவர் தனித்தனியே சென்றிருப்பாங்க கோயில் வணக்கத்திற்கு இப்பொழுது அருமையா பொதுவா இல்லத்தில் இருக்கவர்கள் அந்த குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்வது நல்லது குருமானவரை எல்லாமே நாளும் தனித்தனி போறோம் ஆனால் இருந்தால் நிச்சயமா சேர்ந்து போவதற்கு நல்லது ஒரே கருத்துல இருந்து ரெண்டு பேருமா இருந்து பொறுமையா இருந்து வணங்கி வந்தால் தான் இருந்து ஒவ்வொரு நாளும் சென்று அம்மையார் கூட வருவார் இவர் அருமையான பதியங்கள் பாடுவார் இப்படியாக இரண்டு பேருமாக பெருமானை வணங்கி வந்து மகிழ்ந்தாரலாம் அப்படி இருக்கின்ற பொழுது நம்பியார் ஊரறிஞ்சில் நடுக்க முண்டின்று தம்பிரானாரை தூது தையல்பால் விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை ஏயனோ ஏர் கோனார் தாம் கேட்டு வெம்பினார் அதிசயித்தார் தலைப்பு இருக்கு ஆனா படித்தது பூரா யாருன்னா சுந்தரம் இப்போ ஏன் ஆனா தலைப்பு போட்டார்னு கேட்டா சேக்கலர் அதெல்லாம் ரொம்ப அருமை தொடங்கும் போது எப்படி இருக்குது இல்ல இப்ப ஏர்கிற சுந்தர் வந்தாலும் கூட தொடங்கும் போது எப்படி இருக்கு ஏர்கோன் ஆரப்பத்தியா இருக்கு இல்லைங்களா மரத்து தொடர்பு நல்லாவே போயிட்டுதில்ல அதனால போனதுனால பாருங்க தொடங்கும் போது சுந்தரரை தொடங்குதா ஏர்கோன் தொடங்குதா ஏர்கோன் தொடங்கு ஆமா திருமங்கல பெயர்த்தால் அந்த திருமங்கலம்னு பேரு அந்த திருமங்கலத்துல இருக்கிற சிறப்பெல்லாம் ஒரு நான்கு பாட்டுல சொல்லி அங்கதான் இருப்பவர் ஏயர்கோன் குடி ஏயர்கோன் என்பவர் அவர் மிகுந்த சிறந்தவர் வேளாண்மம் குலத்தவர் என்றெல்லாம் சொன்னார் அவர் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார்னா உம் இடைவெளி இடைவெளாது வணங்கி வருகின்ற பொழுது அவருடைய பெருமை எல்லாம் சொன்னார் ஏழாவது பாட்டுல பாருங்க நிதியமாவன நிருகந்தார் களம் அவருக்கு தனக்கு உரிய நிதியம் என்று சொன்னால் பொருள் என்றால் பெருமானுடைய திருநீட்டை ஏறாத அணிந்திருப்பவருடைய திருவடிதான் நிதியமா அப்படி எல்லாம் வாழ்ந்தவர் ஒருவரி என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டு எட்டாவது பாட்டு வரைக்கும் அறிமுகப்படுத்தி விட்டு என்ன செய்கிறார் ரெண்டு திறன்மை இதுக்கு வந்துட்டார் இது நம்ம சுந்தரருக்கு வந்துட்டார் ஒன்பதாம் பாட்டு முதல் அப்படி அவர் இருக்கின்ற பொழுது திருவாரூர்ல நம்முடைய சுந்தர பெருமான் பறவையாரோடு இருக்கின்றவனார் இருந்து வந்தார் சொன்னார் இப்ப அந்த ஏர்முனை தொடங்கி இவர் வரலாற்றை அப்படியே தொடர்ந்து சொன்னவர் இப்பொழுது எந்த பகுதி வந்தது இது மாதிரி தூது சென்று பெருமான் இறைவரு தமிழுக்காக தூது சென்று ஒருமுறைக்கு இருமுறை சென்று வந்தார் இந்த மாதிரி வந்த நிகழ்ச்சியை அவர் கேட்டாராம் வந்த ஏர்மன் கேட்டாராம் கேட்டார் உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் பெருமானி போய் அவர் எளிமையாக இருக்கிறார் என்பது கருதி உடனே இது மாதிரி இருக்கலாம் அது சொந்த வாழ்வில்லை இது அக வாழ்வில்லை தனக்கு மனைவிக்கு இருக்கிறதுனா தங்களோட போனமே தவிர அயலறியாமல் வாழ்ந்தார் திருவண்ணகண்டர்கள் சொல்லும்போது கூட அயலறியாமல் வாழ்ந்தார் குடும்பம் நடக்குறதுன்னு என்ன அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஒருத்தா இருக்காங்களான்னு உள்ள அப்படி இருக்கு அப்படி அடுத்த வீடு எடுத்த வீட்டு கூட தெரியாம இருக்க வேண்டிய என்று சொல்றேன் அப்படி இருக்க வேண்டிய இது மாதிரி இறைவன் போய் அதுல ஒரு முறைக்கு இருமுறை தூது சென்று வந்தாருன்னா அதற்கு என்ன காரணம் சுந்தரர் காரணம் இல்லைங்களா அதனால இப்படி போய் இறைவன் நமக்கு எளிமையா இருக்கிறார் என்பது கருதி இப்படி தூது விடலாமா என்ற ஒரு அந்த ஏகோனு கடும் அதனால அந்த முன்னே ஒரு ஒன்பது பாட்டும் இனி வருகிற பாட்டுன்னா ஏகோனை பற்றி இடைப்பட்டதை நம்முடைய சுந்தருடைய வரலாறாக அதை ஏத்து விட்டார் நடக்க இதை அந்த ஏகோநாதர் கேட்க என்ன செய்தார் கோபம் அடியான் ஏவும் நாயகனாக இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிற பெருமானி அது இந்த மாதிரி ஒரு செய்திக்கு ஏவுகிறார் அது ஏவினார் போயிட்டு வரணும் என்று சொல்வது ஏவுதல் தான் இது நன்று சாலை ஏயும் என்று இதனை செய்தான் தொண்டனாம் என்னே பாவம் நீங்க இல்லைங்கிற ஆளு இது மாதிரிலாம் ஆண்டவன் சொன்னான் சரிவன் இல்லைங்கிறவன் தெரியும் தெரியாதுன்னு சொல்லலாம் உண்டு என்று கருதி பெருமானையே வணங்குகின்ற ஒருவர் இப்படி செய்யலாமா எவ்வளவு பாவம் பேயணியின் பொறுக்க உன்னா பிழை இணை செவியால் கேட்பது ஆயின இது காதால கூட கேட்க முடியவில்லையே பின்னும் மாயாது இருந்ததன் ஆவி என்பார் இத கேட்ட மாதிரி என்ன என்னுடைய உயிர் இறைவனா ஒருவருக்கா இருமுறையா இறைவிலா ஒரு பெண்ணுக்காவா தூதா அப்படின்னு அப்படி இருக்க வேண்டிய நான் இப்படி ஏன் தன்னைத்தான் நொந்து கொண்டு அவ்வளவு கடுமையான இது தவறு காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒரு மண் ஏவன் மனைவி கோவித்தா அந்த மனைவி சரியாக இருக்க அந்த பெண்மையில வைத்த காதலால் வெறுப்போய் ஏவ அவரும் பாரிதை நடந்து அதெல்லாம் பாரிதை நடந்து ஒரு பெரிய பரம்பொருளை போய் நடக்கும்படியாவது அருமையா அவருக்கு என்ன ஆணையத்தின் மீது வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல ஆணையத்தின் ராத்திரில மற்றவங்கெல்லாம் தெரியாம போனே அதுதான் ஒரு திருப்ப திருப்பதி திருப்படியானது நடந்து செய்யபாத தாமரைகள் நோவ பேரணி வீதி ஓடு செல்வது பாருங்க அந்த பெரிய வீதியில நடந்து அங்க அது வரைக்கும் போய் ஓரிரவு எல்லாம் தூதுக்கு உழவராம் ஒருவர் ராத்திரி கூட ஒரு பெரிய பெருமாள் இப்படி செய்வது என்று சொல்லாம் அடிமை ஆற்றாராயே நாரில் கோும்புது ஏதேனும் ஒரு பையன் எடுத்துட்டு வர ரொம்ப பெரியவங்களா இருக்கவங்க அவரு தான் அவர் கேட்டாருன்னா நாம குறிச்சது சொல்றது பெருமா அவரு எளிமையினாலும் உள்ளம் கம்பியாதவனே என்ன செய்ய நடுங்க பெருமானா நான் அவரே ஒரு கால் வழியாச்சு அப்பா நான் வேணா போய் பறவைய பாத்துட்டு வந்து தூதுக்கு முடித்துவான்னு சொன்னேன் சொல்லே எனக்கு அதுல பிடிக்கலையே என்றெல்லாம் துடித்து இருக்கணும் அப்படி துடிக்க வேண்டிய இவர் இப்படி போனாலே அவருக்குடியாது என்னால் என்று நல்ல வேலையா தள்ளுது அறிவை காரணத்தினாலே ஆளுடைய பரமதம் காண்பனாயில் வருவது என்ன ஆங்குள் என்று விரவிய சற்றம் சற்றம் பற்றி விழும் உள்ளத்தராகி அதனால நானும் சென்று பார்க்க மாட்டேன் அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி கோவமா இருக்கும்போது ஈரிலா போடின் ஓங்கும் ஏயர் கோணார்தாம் என்ன பெரிது என்ன பேரிது பெற்றார் கேட்டு பிழை உடன்படுவராகி வேறினி இதற்கு தீர்வு வேண்டுவார் பிரி பூங்கொண்டை ஆறுது சடையனா இருக்கு அதனை விண்ணப்பம் செய்து அதனால இவர் வந்து ரொம்ப விண்ணப்பம் செய்து இப்படிதான் நான் தவறு செய்திருக்கேங்கிறது எனக்குதான் விளங்குது என்று இவரும் விண்ணப்பித்தாராம் பெருமாள்ல அப்பொழுது நாள்தொறும் பணிந்து போற்ற நாதரும் அதனை நோக்கி நீடிய தொண்டர் தம் உள் இருவரும் மேவும் நீர்மை கூடுதல் குடிவார் பார்க்க சரி இவரும் வந்து என்னன்னா அவரு அவர் கோணத்துல ஒரு பெருமானை தூதுபிடுதல் தவறு அவர் நினைக்கிறவருக்கு அடி அடியவர் யாருக்காக போனார்னா அவரும் ஒரு அடியவர் ரெண்டு பேருமே அடியவரா போனாரு பெருமான்னு ரெண்டு பேருக்கு எடுத்த அந்த இதில் அமைப்புல ரொம்ப கடும் கோபம் இருக்கிற ஏர்கோன்னாதனாரை தனித்து ரெண்டு பேரையும் கூட செய்யும் தெரிஞ்சவரை அப்படியே திருவள்ளம்பட்டினாராம் பெருமாள் என்ன செய்மில் பெருமை செய்கை ஏயர்தம் பெருமான் பக்கல் ஆரியார் ஏவும் சூளை அனல் செய்வேல் குடைவதென்ன வேதனை மேன்மேல் செய்ய மிக அதற்கு உடைத்து விழுந்து உடைந்து விழுந்து பூதநாயகர் தம் பொற்றால் பற்றியே போற்றுகின்றார் இந்த சூழல் நோய் பெயரே இருக்க மாட்டேன் பெருமான்ட ரெடி ரெடிமேடா இருக்குது அவருக்கு அப்படிதான் வந்து அக்காவும் தம்பி கேட்கும் போது இப்படி போய் அக்கா தம்பி இருக்கிறாரே என்று சொல்லி அந்த அக்கா வந்த அப்படியா அன்னவன இனிச்சூலை மடுத்தாள் என்ன ஆனா அவர் பாடினார் இவர் பாடலை உடலோடு துடைக்க முடைக்கிட ஆற்றேன் என்றவர் பாடினார் இவர் பாடலை அவர் பாடாதவாறு ஆனால் அவரை பற்றி படித்தார் பற்றிய போற்றுகின்றார் சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எம் தமை ஆடும் ஏயர் காவலர் தம்பாசர் பந்து உனை வருத்தும் சூலை வன் தொண்டர் திறக்கிழந்தி முந்தூர ஒழியாதன்று முடிந்தருள் செய்ய கேட்டியும் ரொம்ப என்னென்ன நம்ம பார்த்தார் பெருமான கனவுல தோன்றியும் இது ஒரே ஒரு ஆள் தான் மருத்துவரு பாய் தீரா நோய் திரிபுரங்கள் தீயடை தென் திலை கை கொண்ட போராணி புள்ளிருக்கு வேடுறானை போற்றாரி ஆற்ற நாள் போச்சு நீங்க தீர்த்தருள்வதற்கு யார்னு கேட்டா சுந்தரர் வந்தா தான் நேரம் முடிக்கப்பட நினைக்கிறாரோ அவர் வந்தாதான் நீங்க ஆனா அவர் ரொம்ப வன்மையானவர் என்ன செய்தார் எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டம் தம்பிரான் மீரே என்னுடைய அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா இப்படி ஏழு பிறப்பிக்கும் உனக்கு தான் ஒற்றுமையாவோம் உமைக்கே நாம் ஆச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ என்பவர் யாரு அதனால இந்த பிரிவியல்ல இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு பெரிய வந்தாலும் உனக்கே நாங்கள் அடிமையா இருப்போம் உங்களுக்கே ஆட்சிவோம் இதெல்லாம் சொன்னாங்களே அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோடு இவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கிற நீர் என்ன சி பெருமானி என்று வழி வழி சார்ந்து வாடும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சோலை ஈறுதல்னா அப்படி வெட்டுதான் வயிற்று சோலை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனையே தீர்ப்பான் வந்து அப்படிப்பட்ட நோயை அந்த சுந்தரவன்தான் நீக்கிறது என்று சொல்லிவிட்டு மற்றவன் தீர்க்கில் தீராது ஒளிந்தனை வருத்தல் என்றால் வந்து அந்த நோய் விட முகத்துல முடிக்காமல் இருக்கிறது என் நோய் வந்து பரவாயில்லை அவ்வளவு கடுமையான போகும் பெற்றமையில் உயர்த்தி செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே உற்றவன் தொண்டற்கேயாம் உறுதியே செய்தீர் என்ன கற்றை வார் அடையாதாமும் அவர் முன்பு கடந்தார் என்று பெருமான சொல்லிட்டார் அப்படி அவரால் தான் தீர்க்க வேண்டும் என்று திருவருள் பற்றினா எனக்கு நோயை தீர்க்கவன் அந்த நோயோடு என்று பெருமானத்திலேயே சொல்லிட்டேன் பார்த்தார் பன் தொண்டர் தம்பால் சென்று பல்லலால் அருளி செய்வார் அவர்கிட்ட சுந்தர்டு ஏ நோயினால வந்து இன்று நம் ஏவலாலே ஏர் போன் உற்ற சூலை சென்று நீ தீர்ப்பாயென்று அங்கிருந்து நம்ம ஏவலாலே ஆடர் நேரப்போலே ஏர்வோனுடைய இருக்கிறக்கு அந்த நோயை நீக்கிறது என்ன அப்படின்னா ஐயா வடிவடியும் அப்படியே செய்கிறேன் சென்று அருள் செய்ய சிந்தையோடு நன்றுமை மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூர உடனே அதை ஏற்றுக் கொண்டார் பெருமாள் சொல்லுவது ஏவலால் விரைந்து செல்வார் கண்ணிய மனத்தில் மேவும் காதலால் கலிக்காமற்கு தின்னிய சுவரி தீர்க்க வருதனம் செப்பிவிட்டார் இருந்தாலும் நம்ம வருவதை தெரிவிப்போம் தெரிவித்தார் தெரிவித்ததுனால என்ன ஆயிட்டுன்னா நாதர் தம் அருளால் நன்னும் சூலையும் அவர் வார் கேட்ட கேதமும் வன் தொண்டர் வரவும் கேட்டு தூதனாய் எம்பிரானை ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதும் இதை எய்தில் யான் செய்வது என்னாம் என்பார் சரி என்ன வந்து இறைவெண்டிய நம்ம சொன்னோம் அதை விட்டு வந்து வரேன்னு சொல்றாருந்தாலும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாராம் காதரும் பெருமை நீர்மை கரிக்காமற் தேவியாரும் பொ கணவரோடு போவது புரியும் காலை மற்றவன் வந்து தீர்ப்பதன்னை வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூறையும் தீர்ந்ததன் நீ சுந்தரனை கண்டு எனக்கு நோய் நீங்கிறத விட இந்த ஆன்மா போனதை பத்தி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தார் அதையே வயிற்றையும் பிளந்த ஒரு அடியா அவ்வளவு இறைவன் வைத்த பக்தி பெரிய பெருமானை இந்த ஒரு சின்ன சிறு காரியத்தையும் செய்யலாமா என்ற ஒரே கருத்து வேற்று அப்படி இருந்து கருத கருதரும் பெருமை நீர்மை கழிக்காம தேவியாரும் என்ன பண்ணுவாரு ஒருவரும் கணவரோடு போவது புரியுங்காலை மருவி இங்கிந்தா நம்பி என்று முன் வந்தார் கூட உடனே அம்மா பார்த்தாங்கன்னா சரி நாம தான் இருந்து என்ன பண்ண போறோம்னு தானும் உயிரிழத்துக் கொள்வதற்காக அப்படி துணியும் போது யாரும் ஓடி வந்த அம்மா சுந்தரம் வர்றாருன்னா சுந்தரம் வர்றாரு இந்த வர்றாருன்னு சொல்ல கேள்விப்பட்டவன அந்த அவங்களுக்கு உடனே கணவனுடன் இறக்க வேண்டும் என்ற கருதி அவருக்கு சரி நம்ம கணவர் தான் இறந்தார் ஆனா அவரையும் பார்க்க வர்றாரு என்று கருதி இந்த அம்மா கொஞ்சம் உயிர் தெரிவித்தார்தான் என்று முன் வந்தார் கூட ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிகை என்று உடைத்து பெண் கையாலும் ஓடலாம் கணவனாரு இறந்துட்டார் சரி எல்லாரும் அழுகை நிறுத்தினு வர்றது மறுக்கவர் சரிங்களா வந்து அவர் போன பிறகு வேணா நம்ம எழுதினாலும் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அமைதிப்படுத்தி அவருடைய மனதையும் திறப்படுத்திட்டாங்க ரொம்ப கடினம் தான் இந்த மாதிரி சூழல்ல செய்வது தவிர தெரியாமல் போகும் ஆனால் ஏறுகன் கழிக்காமனுடைய மனைவியா அப்படி வந்து ஒரு ஒரு நிமிஷம் நினைத்தாங்க நினைச்சிட்டு அவர்தான் வர்றாரு அதுக்குள்ள நம்ம இறப்பது அவ்வளவு நல்லதில்லை என்று கருதி உடனே அந்த அழுகையெல்லாம் நிறுத்தி விட்டு அப்படின்னு சொன்னார் நிறுத்து வந்தாராம் அதுக்குள்ள அவர் வந்து விட்டாராம் அவர் எந்த என்ன செய்வார் கணவர்தம் செய்கிறதனை கறந்து காவலரை நம்பி அணை வரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம் வைத்து தொடர்வர மாலை தூக்கி தொழுதொள்ளச் சென்றார் பொதுவாக ஒரு அந்த பெரிய தொண்டையோத்திட்டு அப்படியே ஒதுக்கமா வச்சுட்டு அதுக்கு முன்னால அருமையா எதே ஒருத்தரை போட்டு எல்லாம் வரவேற்பு சொல்லிட்டு கணவன் இறந்ததையும் கூட தாங்கொண்டு அடியோர் வருவதை வரவேற்க உள்ளது பெண் மின் மனைவியோடு வாழ்ந்தவங்க இயற்பையார் மனைவி இளையான் குடிமாற மனைவி அப்புறம் இந்த ஏற்போனா எடுத்துக்கிட்டேன் மனது இப்படி இருக்கும்போது உம் உடனே தொழுது எதிர்கொள்ள சென்றார் ஏன்னா பூர்ணம் எல்லாம் வைத்து அந்த மனையை அலங்காரம் செய்து உடனே வந்தார் செம்மை சேர் சிந்தை மாந்தர் சென்று எதிர்கொண்டு போற்ற தம்மை ஆளுடைய நம்பின் அறிமுகம் அவருக்கு நல்கி பாருங்க செம்மை சேர் சிந்தை மாந்தர் சென்று எதிர்கொண்டு போற்ற எதிர்கொள்வதற்கு ஒரு பெண்மை போலாமா போ அதனால அங்க இருக்கிற நாலு பேர் வைத்தான ஐயா போய் நீங்க எல்லாம் போற நம்ம மரியாதையோட ஏற்றுக்குவாங்க இல்லையா என்று அவருடைய ஏற்பாடு செய்துட்டு இந்த அம்மா அவங்க இருக்கிறாங்க மனசு எப்படி இருக்கணும் ஒரு பக்கம் கணவனை இழந்தது கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் என்று சிலப்பதி ஆய்வு ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொன்று யாராவது ஒவ்வொருவர் மற்ற எந்த இழப்பையும் கூட ஈடு செய்தலாம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க கவலைப்படாதமா இந்த தெருவிலேயே இருந்தாங்க உங்க அப்பா நல்ல தெருவு எல்லாருக்கும் அப்படியே அப்பாவாங்க கவலைப்படாம எனக்கு கொஞ்சம் வயசாச்சுமா இனிமேல் என்ன அப்பான்னு என்று சொல்லலாம் அது மாதிரி மற்ற மற்றவர்களாக இருந்த எந்த என்னன்னு கருதலாம் இழந்த கணவனை நான் என்ன கணவனாக்கு சொல்ல முடியுமா கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை சிலப்பதிகாரம் எந்த இழப்பையும் இன்னொரு ஈடு செய்து அதுவாக நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லுவாங்க ஆனா கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை சிலப்பதிகார போற பாத்தீங்களா ஒரு அருமையான தொடர் றப்புக்கும் இன்னொருத்தர் ஈடு செய்யலாம் கணவனை இழந்த ஒரு பெண்ணிற்கு ஈடு செய்ய தருந்தது இல்லை காட்டுவதில் புறப்பட்டு நல்லா சென்றாள் நல்ல விழுந்தாள் நின்றாள் இங்க முன்னால புகார் காலத்துல இன்பையில் பேசும் போது இன்பையிலும் பேசுவேன் அப்புறம் அடுத்த காண்டத்துல அல்ல சொல்லும் போது வன்மையா வன்மையே போய் நீ அரசா செப்போது கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையடா எப்ப குடியரசு இல்ல குடியரசு அப்ப என்ன இப்ப குடியரசு என்ன கொஞ்சம் யோசிக்கிறாங்களா எங்க கலக்கறாங்க ஆமா கலக்கறாங்க ஆமா கலக்கறாங்க அருமையா அருமை இரட்டரை மனிதர் சரிங்களா கலக்கணும் கலக்கற தீங்கு வந்துடும் ஆமா ஆமா தீங்கு வரத்தான் இதெல்லாம் நடக்குது சரிங்களா அதனால இப்படியாக வந்து அந்த அந்த கணவன் போகும்போது பார்த்தா சேரா மண்ணா செப்புலாம் சொல்லி அரசு அப்படியே நேராக இதெல்லாம் போய் யானுமோர் பத்தினியே ஆமாயில் அல்ல ஒட்டேன் மதுரையை ஒடிப்பேன் வேற யாரையும் தண்ணியும் உறுதி கிளைஞரை நீட்டி அழப்பதோர் கொள்ளு திருஞரை நீட்டி அழப்பது பத்தினியே ஆமாயில் ஒட்டேன் மதுரையை ஒழிப்பேன் தெய்வமும் உண்டுகள் தெய்வமும் சான்றோர் உண்டுகள் சான்றோர் உண்டுகள் அப்படியே வந்து ஒரு பெண்ணினுடைய உச்ச கட்டத்துல போய் பேசுறது ரொம்ப அந்த பெண்மையை காவியத்தை எடுத்துக்கொண்டு பேசியது மட்டுமல்ல கடைசியாக ஒரு அருமைப்பாடு எல்லா இலக்கிய பேராசிரியர்களும் இடையிடையே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாத்திரத்தில எல்லாம் நீதி ஈர்த்து இளங்கோடிகள் இடையிடையேயும் நீதி ஏர்த்தளித்தவர் முடிவாகவும் நீதிச்சு கொடு அப்படி ஒரு இலக்கியம் வேற எல்லாம் கண்ணி கதி கெட்டீர்கள் இப்ப வஞ்சிக் காண்டத்துல என்ன செய்தான் அப்படிப்பட்ட அந்த பெருமாட்டிக்கு ஒரு படிவம் எடுக்க நினைத்து தான் படினையை போய் வடநாட்டுல போய் சென்று இமயமலையில கல்லெடுத்து வந்து அருமையாக கண்ணியை செலியை நாட்டி அவரை காட்சி கால்போல் நெருப்படை நடுகள் தீர்ப்படை வாழ்த்துன்னு சொல்லாப்பிக்க அதை அப்படியே கதையாக ஆக்கினாப்பிட்டு எல்லா பெரியவர்களும் தலையில் வச்சுருக்கு ஏன்னா அவர் காட்சி கால்வோ நீர்படை நடக்க சீர்திருத்தத்தில் பெருமையை வாழ்த்து தொல்லாபியும் அது அப்படியே காட்சியை காட்சி காதையாய் கால் கோல் கால் கோல் காதையாய் நீர்படை நீர்ப்படை கதையாக ஆக்கி எல்லாம் முடித்து முடித்த ஐயா கண்ணை வரலாறு வந்து கண்ணையை எப்படி இருக்கிறார் இதோ பெரிய தெய்வமாக சிலையாக இருக்கிறார் பெண்ணில் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மையும் டாகப்பெரியும் மணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா எந்திரி எந்திரிப்பா நான் கொஞ்சம் எந்திரிக்காங்க இவ்வளவு தூரம் கண்ணிய கதையை கேட்ட நீங்கள் நீங்க என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டது வருவாங்க என்ன சுவாமி நாம என்ன செய்யணும் அந்த வரலாற்றில் இருந்தேன் கேட்டா பறிவும் எடுக்கணும் பாங்குற நீங்குமின் உண்மை செய்யறதுங்கிறது கொஞ்சம் கூட மனசில் தெய்வம் தெளிமின் தெய்வம் உண்டென்று நம்புங்கள் தெளிந்தோர் பேணுமின் இப்படி எல்லாம் தமிழ் கதை இருக்கு நொல்ற நொல்லை இந்த நொள்ள எமையானு சொன்னு தெரியல நொல்லை இது இல்லை இல்லை மூணு தரம் துணியை போட்டு தான்றான் நீ மூணு தரம்ல முன்னு மூவாயிருந்து சொல்ல தெய்வம் தெளிமின் தெய்வம் உண்டன்று தெளியுங்கள் தெளிந்தோர் பேணுமின் தெளிந்தோர் அறியவர்தான் அப்போ இறைவனையும் வணங்குங்கள் அடியவரையும் வணங்குகள் சொன்னாரே அது அடியவர் என்று சொல்லாமல் தெளிந்தோள் தெய்வம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் செய்ய அரம்பெற செய்யாம செய்யாமல் போற்றுமின் இந்த புறஞ்சொல் சொன்னாரு அரமனை காமின் அல்ல இல்லறத்தோடு வாழுங்கள் அல்லவை கடிமின் கடைசியில் சொன்ன சொன்ன அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் எங்கேயாவது கூட்டம் அவைக்களமா நல்ல பெரியவருடைய அவைக்களமா என்று பாருங்கள் அதுக்கு கண்டிப்பா போங்கோர் அவைக்களம் பிழைத்தும் பெயர் மின் இந்த தாறுமாறுமா பாருங்க அதெல்லாம் அவையினே பேரல்ல அந்த பக்கமே உங்க கால் போகூட மல்லல் இப்படி உலகத்துல வாழுங்கையா என்று சொல்லி இலக்கியம் படைத்து அதற்கு மேல் அறவுரை சொல்லி இப்படி வாழுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு இலக்கியம் இரு நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் என்போது ஆரம் படைத்த இதெல்லாம் பாரதியார் போட்ட என்ன நெஞ்சை எங்க அள்ள மாட்டேங்குது இவங்க வேற என்னமா அழுது அள்ளுது அள்ளுது கொள்ளுது கொள்ளுது கொள்ளுதுங்கிறான் எதை கொள்ளுதோ எதை அள்ளுதோ குறிப்பிட இது எல்லாடா அல்லணும் பாரதாசன் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அதெல்லாம் போற போக்குறது அப்படி ஒரு சொல்லு நெஞ்சை தொடும் நெஞ்சை பிடிக்கும் நெஞ்சை ஈர்க்கும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு அந்த அள்ளுங்கிறது அருமையான ஈர்க்கும் கவரும் பிடிக்கும் அதெல்லாம் கூட தெரியாது ீா அதீங்களா போயிச்சு அதனால இதெல்லாம் விட உங்க கவிதை வந்துருது புடிச்ச வரா போன கவிதை எனவே இவர் என்ன செய்தார் எங்க எங்க வேண்டும் சேர் சிந்தை மாந்தர் செந்தெதிர்கொண்டு போற்ற தக்கவர்களை விடுத்து அவரை வரவேற்பு கொடுத்து அவரை தரான் நம்பி நகை அவருக்கு நல்கி அருமை அருமை புரியல கணவன் இறந்து கிடக்கிறார் கணவன் இறந்து கிடக்கின்ற பொழுது ஆனா சுந்தர உள்ளே வர வருகின்ற பொழுது என்ன நகை அவருக்கு நல்கி இதெல்லாம் சேர்க்குடாருடைய திருவிடியே ஒரு நாள் ரெண்டு நாள் இம்மையே ஒன்னு சிக்கன இப்ப இவர் கண்ணு தண்ணி தாரதாரையா வருது கொண்ட கணவன் இருந்திருக்காரு ஆனா அப்போ விருந்தினர் எப்படி செய்யணும் அப்படியே அவங்க தொலைவில் பார்க்கும் போதே அப்படியே முகம் நல்ல முகம் கார்டு அப்புறம் பக்கத்துல வந்தவுடனே எதிர்பார்ப்பு பேசணும் அப்புறம் அவங்க இருந்தவுடனே இனிமையான நல்ல அவளுக்கு என்ன உணவெல்லாம் கொடுக்கணும் பாலா போனம் அருமை அழுதுன்னா இப்படி மாட்டீங்களே மக்கு பெருவலாம் செய்மை ஒரு விருந்தினர் எப்படி அழைக்கணுங்கிறத போற போகல செய்த கண்டுடி என்ன அருமை இப்ப நம்ம வர்றாங்க பெட்டி எல்லாம் அப்படியே வரும்போது பார்த்த உடனே இங்க இருந்தபடியா வாங்க வாங்கன்னு கதறக்கூடாது மக்குன்னு அர்த்தம் செய்த கண்டு என்கமும் என் முகமும் ரொம்ப இனிமையாக அது பற்றி நன்னிய வழியின் சிவசிவன் கேள்வி வரும்போது இவரது அப்படியே ஒளிய ஒளியாக காட்டலாம் இன்பம் இன்பம் காட்டு மனம் வர அப்புறம் இன் சொல்லும் பகத்துல வந்து வாங்க வாங்க வாங்க உள்ளே உக்காரையா சொன்னேன் நம்ம வந்து எல்லா இடத்துல வச்சீங்கன்னா கையில எட்டு இன் இன்னும் சொல்லும் அது பற்றி உடன்பட்ட வழி அவர் என்ன இந்த வரவேற்கும் போதே இன்முகம் கண்ட போது அதை அது வரணும் இன்சுல் பேசணும் இருக்கணும் அதை பற்றி என்னென்ன அது விருந்து சாப்பிடலாம் உடன்பட்ட வழி என்ன கேட்ட இப்பதான் சாப்பிடணும் அப்படின்னா சரி இல்லைன்னு வச்சு திணிக்க உடன்பட்ட வழி அவரு அப்படியா போலான்னு கொஞ்ச நேரம் போகலாம் உட்காருங்க உடன்பட்ட வழி நன்றாற்றலும் அவருக்கு வேண்டிய வாரம் உணவு கொடுக்கணுமா என விருந்தோம்புவார்க்கு இன்றிமையாத மூன்று விருந்தோம்புவனுக்கு என்ன வேணும் இன்முகம் இன் சொல் இனிமையாக அவருக்கு ஆற்றுதல் ஒரே ஒரே எழுதுகலாம் பாப்போம் சும்மா பிதூலியது பழமையான உரைக்கு இருக்கிறது வீரம் ரெண்டு இடங்கள் அந்த மனுஷ விருதியை எழுத்து மனுஷ் விருதியோட பார்த்து எழுது சொல்ற அந்த இடத்துல கருப்போட்டி நாங்களும் படிக்கணும் அது பொருத்தமில்ல மற்றபடி எல்லாம் அவங்க உடைக்கு அது தமிழுக்கும் அந்த உரைக்கும் இன்னைக்கு அந்த இண்டிமையாது மூன்று இது இல்ல இந்த மாதிரி இருந்தா தானே அந்த விருந்தோம்பு ஒன்பதாவது ஏற விருந்தோம்பர் விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வள அமைச்சு நீ குடியும் குடுத்தணுமா வீடும் வீடுமா இருக்கிறதுல எதுக்கு தெரியுமா நீங்க மட்டும் அடிக்கிறது இல்லை திருந்தோம்பி வேளாண்மை செய்திருக்கிறது